அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் நான்காம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க முன்பாய் நீ என்று சொல்லி உழக்கு உழக்கு நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ என்ற அழுகுணி சித்தர் பாடல்களை சுவாமிகள் பாடியவண்ணம் ஆனந்திப்பார் ஒரு நெருங்கிய பக்தர் தம்முடைய நண்பரை நம் சுவாமிகளின் தரிசனத்திற்காக ஒரு நாள் அழித்து வந்தார் வழக்கம் போல் குருநாதர் பக்கத்தில் இருந்தவர்களிடம் கஷாயம் கொண்டு வரலாமே என்றார் சுவாமிகள் சிறிதளவு காஃபி அருந்தும் நேரம் ஆகவே அவருக்கும் ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் சிறுமி சுவாமிகள் அதை எடுத்து குடித்தார் புதிதாக வந்த அன்பர் இவரை பெரியவர் மகான் சுவாமிகள் என்கிறார்கள் ஆனால் காஃபி குடிக்கிறாரே என்று எண்ணமிட்டமாறு தனக்கு கொடுக்கப்பட்டதை அறிந்தினார் அடுத்த நிமிடமே சுவாமிகள் ஹம் என்னவோ இந்த சுவாமி காஃபி குடிக்கிற சுவாமி என்று பல பேர் நினைப்பா என்று மேலும் பல மொழிகள் சிரித்து கொண்டே கூறினார் வந்தவருக்கு தன் தலைமேல் தட்டினால் போல இருந்தது தன் மனதில் அந்த எண்ணம் உதித்த போதே இவர் அதை கூறிவிட்டாரே என்ற திகைப்பு உள்ளத்தில் இருக்கும் வேறு ஏதையாவது சொல்லிவிட போறாரே என்ற பயம் வேறு மனதில் மன்னிப்பு கேட்டவாறே சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தார் இது பல அனுபவங்களும் நிகழவே அந்த அன்பருக்கு குருநாதனிடம் ஆழ்ந்த பக்தி ஏற்பட்டு அளவு கடந்த கருணைக்கும் மன்பிற்கும் பாத்திரமானார் முன்னிறவு நேரங்களில் மகிழ மரத்தடியில் கட்டிலில் படித்த வண்ணம் சுவாமிகள் சில சமயம் மௌனமாயிருப்பார் அங்குள்ளோர் ஆடவர் பெண்டீர் சிறுமிகள் எல்லாரும் சற்று தூரத்தில் அவர்கள் மொழி கேட்கும் தூரத்தில் அமர்ந்திருப்பார்கள் சிலர் விசிறுவார்கள் மௌனவாய்படுத்திருந்த சுவாமிகள் சட்டென்று கையை தூக்கி யாருக்கோ ஆசை கூறுவது போன்று சைகை செய்வார் ஏதோ வார்த்தைகள் சொல்வது போல இருக்கும் சில சமயம் யாருடனே உரையாடுவது போன்று வாய் வாய் அசையும் துண்டு துண்டாக ஓரிரு மொழிகள் தான் கேட்கும் ஆனால் என்ன அது என்று கேட்டால் மௌனமாகி விடுவார் புன்னகை தான் காணும் கண்கள் உழித்தபடியே புன்னையோடு புன்னகையோடு இருப்பார் திடீரென உடவில் உடலில் அசைவு கொண்டு அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு ஊரின் பெயரை சொல்லி அங்கு சென்று வந்தேன் அவர்கள் சுவாமியை நினைத்தார்களே நல்ல பக்தர்கள் சுவாமியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா என்று கூறுவார் சில சமயம் பகலிலோ இரவிலோ எப்போதாவது கண்மூடி தூங்குகிறார் என்று நினைத்தால் சற்று நேரம் கழித்து கண் திருவண்ணாமலை சென்று வந்தேன் அங்கே யார் இருக்கா தெரியுமா எங்க அம்மா அப்பா இருக்கா என்பார் யார் சுவாமி உங்க அம்மா அப்பா என்று ஆவலுடன் கேட்பார் லீலா அம்மா பெயர் உண்ணாமலை அப்பாவும் ஒரு மலை அதுதான் அண்ணாமலை சிதம்பரத்தில் எங்க அப்பா காலை தூக்கி நடனம் ஆடுவார் என்பார் மகிழ்ச்சியுடன் அடிக்கடி இம்மாதிரி தம்முடைய தாய் தந்தையரை நினைவு கூறுவார் சுவாமி தாத்தா நீங்க பிறந்த ஊர் எது சொல்லுங்களேன் என்று கிஞ்சுவாள் மங்களாபுரி அதுதான் சொல்றாளே சின்ன வயசுலேயே குருவிடன் வந்துவிட்டீர்களா தாத்தா என்று பதிவுடன் கேள்வி சுமார் பத்து வயது இருக்கும் அப்போவே புறப்பட்டு குருவை தேடி போனது குருநாதின் அனுகிரகம் வழிகாட்டி அமை அழைத்து கொண்டது சுவாமியின் குரல் தழுத்தொழுக்கம் தாத்தா அந்த சின்ன வயசுலயே வீட்டை விட்டு போனாலே உங்க அப்பா அம்மா உங்களை தேடவில்லையா குழந்தையின் முகத்தில் கவலை தேடி இருப்பார்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உண்டு எல்லாரையும் விட சுவாமி சிறிய பிள்ளை கடைசி பிள்ளை மீது தாய்க்கு பாசம் இருப்பது கடைக்குட்டி செல்ல பிள்ளையாக இருப்பதெல்லாம் வழக்கம்தானே என்பார் மற்றொரு நாள் சுவாமிகள் சிறுமிகளுக்கு மலைகளில் தனியாக சஞ்சரித்ததை பற்றி சொல்லி கொண்டிருந்தார் அப்படி சஞ்சாரம் செய்த சுவாமி ஒரு ஜோதி விருட்சத்தை பார்த்தது என்றார் ஜோதி விருட்சம் எப்படி இருக்கும் ஒளி வீசும் மரம்தான் ஜோதி விருட்சம் அந்த மரத்து எல்லா இலைகளும் பகல் நேரத்திலேயே நட்சத்திரங்கள் போல ஜுவலிக்கும் அந்த மரத்துக்கு ஆற்றுப்பட்டாலே நம்மை நோய் நொடி அணுகாது சிறு சிறுமிகளுக்கு அத்தகைய விருட்சம் இருக்குமா என்று ஆச்சரியப்பட்டதை பார்த்து குருநாதர் அது சாமானிய ஜனங்களுக்கு தெரியாது கண்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார் சித்த தான் அதை பார்க்க முடியும் என்று புன்முருவலுடன் விளக்கினார் சுவாமி தாத்தா சித்த புருஷர் தானே என்று கேட்டாள் உமா ஜோதி விருஷம் தெரிந்ததே என்று சமாதானம் கூறினாள் லீலா சுவாமிகள் விட்டார். கொண்டு இருந்துவிட்டார் சுவாமிகள் வேறுபாடுகள் பார்க்க மாட்டார் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடும் இல்லை ஆடவரும் பெண்டிரும் குழந்தைகளும் முதியோரும் யார் வந்தாலும் பொரிந்தத்துடன் அவர்களிடம் அன்பு பாராட்டுவார் அவர் அவர்களுக்கு தக்கபடியான ஆதரவான வார்த்தைகளை சொல்லும் போதே இடையிடையே வேதாந்த விஷயங்களையும் உரையாடி கொண்டிருப்பார் அவ்விதமான அரிய பெரிய கருத்துக்களை பற்றி பேசும்போது அவ்வப்போது நிறுத்தி ஒருவித மோனத்தில் லயித்தி தான் ஆனந்தித்த வண்ணம் இருப்பார் பிறகு மீண்டும் அவ்வுரையாடலை தொடர்ச்சி அரா வண்ணம் தொடருவார் அச்சமயம் அவர் நயனங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கும் எதிரில் உள்ளவர்களையும் மற்றவர்களையும் பார்ப்பது போல் இருக்குமே தவிர இவை எல்லாவற்றையும் தாண்டி வேறு எங்கோ ஓரிடத்தில் உற்று பார்ப்பது போல் தோன்றும் வலது கை ஆள்காட்டி விரலை சுற்றி அசைத்த வண்ணம் இருப்பார் யார் நமஸ்காரம் செய்தாலும் தேவா என்று அழுத்தமான சொல் கூறி ஆசி அளிப்பார் சிற சமயம் சிறிதளவு கண்மூடி திறந்தவாறு தேவா என்றும் உரைப்பார் பலரும் கூடிய சமயம் அவர் தம் சாய்வின் ஆற்காலில் அமர்ந்து உரையாடும் போது யாராவது ஒருவர் வேதாந்த விஷயத்தை பற்றி கேட்ட மாத்திரத்தில் சுவாமிகள் அதற்கு பதிலளிக்க தொடங்கி விடுவார் நேரம் போவதே தெரியாது ஒன்றன் ஒன்றாக பல தத்துவங்களை உபதேசித்துக் கொண்டே போவார் ஆதிசங்கரர் நாயன்மார் ஆழ்வார்கள் அருணகிரிநாதர் தாயுமானவர் பட்டினத்தார் வள்ளலார் முதலிய பல மகான்களின் வரலாறுகள் மகா யோகிகள் தவம் இயற்றும் தவமுறைகள் மற்றும் பல விஷயங்களை பற்றி தங்கு தடையின்றி சொல்வார் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு பலவாறாக விளக்கம் கூறிக்கொண்டு இடையிடையே கூடியிருப்போரிடம் வினாக்களும் தொடுத்து உடனே அவர்களிடம் விடைகளும் அளிக்கும் அழகையே அழகுதான் அவைகளில் அனுபவபூர்வமான குறிப்புகள் இரத்தினங்கள் பல பொதிந்து கிடக்கும் சுவாமிகள் தம் பக்தர்களிடம் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தவம் செய்து வரும் பல சித்தர்கள் இன்னமும் இங்கே சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இந்த புண்ணிய பூமிக்கு சித்தலிங்க மடம் என்று பெயர் வந்தது என்று கூறுவாராம் சித்தலிங்க மடத்தில் வந்து ஜனங்களிடம் பழகும் முன்பே இதன் அருகில் உள்ள ஆற்றின் பக்கம் சுவாமிகள் திரிந்து கொண்டிருப்பாராம் அஷ்டாங்க யோக முடிவை கண்ட யோகியான இவர் ஒரே சமயத்தில் பல இடங்களில் காட்சி அளிக்கவும் இருந்தேன் மற்றும் நவகண்ட யோக சித்தி இப்படி அற்புதங்கள் செய்வாராம் சித்தரிங்க மடத்தை பற்றி சுவாமிகள் கூறும் வரலாறு ஒன்று உண்டு இவ்வூர் சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பெரிய காட்டு பிரதேசம் ஒரு சமயம் வேட்டையாட வந்த அரசன் ஒருவன் எய்த அம்பு ஒரு புதரில் போய்விட அந்த இடத்தில் புதரில் இரத்த பெருக்கு ஏற்பட்டது புதரை விலக்கி பார்த்த அரசனுக்கு அங்கு ஒரு லிங்கம் தென்பட்டது மனம் கசிந்த மன்னன் அந்த இடத்தை ஒரு கோவிலாகிவிட்டான் பிற்காலத்தில் அது ஒரு பெரிய கோவிலாகிவிட்டது வியாகிரபாதேஸ்வர் என்ற அந்த லிங்கம் தானே உண்டான காரணத்தால் அடிபாகம் மிக பெரியதாகவும் மேல் பாகம் வடு ஒன்றுடன் கூடியதாகவும் காணப்படும் ஒரு சித்தர் தவம் செய்த காலத்தில் லிங்கமாகிவிட்டார் என்று சுவாமிகள் தம் அன்பு குழந்தைகளிடம் ஸ்தல போல கதை சொல்வாராம் சித்தலிங்கம் மடம் என்ற பெயர் அதனால்தான் வந்தது இந்த கோவிலில் உள்ள ஒரு விசேஷம் இங்கு ஒரு சுரங்கம் உண்டு அதன் வழியே நீண்ட தொலைவு செல்லலாம் அக்கால அரசர்கள் போர் மூண்ட காலங்களில் பாதுகாப்புக்கு இதை பயன்படுத்துவார்களாம் தற்சமயம் இதன் வாயில் மூடப்பட்டது சித்தலிங்கம் மடத்தின் ஹாலில் ஒரு அறையில் உள்ள சாமான்களை எடுத்து இடம் மாற்றி சீர் செய்யும் போது சுவாமிகள் அந்த அறையில் தரைக்கு அடியில் சுரங்கம் போன்ற அறை உள்ளது என்று சொன்னார் பல வருடங்களுக்கு முன் சுவாமிகள் பல நாட்கள் அங்கே யோகத்தில் அமர்ந்து விடுவது வழக்கம் அந்த ஊர் பக்தர்கள் கூறுவர் தற்போதும் அந்த அறை உள்ளது ஆனால் ஹால் நடு அறை தளத்தால் மூடப்பட்டுள்ளது பல சமயங்களில் சில நாட்கள் சரணமற்று அமைதியாக இருக்க சுவாமிக்கு தோன்றும் போது அவ்வாறு அந்த அறையில் அமர்ந்து விடும் என்று சுவாமிகள் கூறுவார் இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்